வணக்கம் ஆறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றுனியின் பொதுரவு குவியலுக்காக நான் உங்கள் அணு நேற்றைய கேள்விக்கான பதில்கள் இதோ ஒன்று இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றம் கனசெட் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு இந்திய தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் புரபல்ல சந்திரபந்த் மூன்று த டியர்பான் இண்டிபென்டென்ட் என்ற வாராந்திர பத்திரிகை ஹென்ரிஃபோர்ட் என்பவரால் வெளியிடப்பட்டு வந்தது இனி இன்றுக்கான கேள்விகள் இதோ ஒன்று என்ஐஆர்டி அண்ட் பிஆர் என்பதன் விரிவாக்கம் என்ன இரண்டு வீர தீர சாகச செயல் புரிபவர்களுக்கு வழங்கப்படும் கல்பனா சாவ்லா விருது எந்த இந்திய மாநிலத்தால் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது மூன்று சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் பிக் த்ரீ என்று அழைக்கப்படும் மூன்று டென்னிஸ் வீரர்கள் யார் பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்